தேவண்டி மகாபரிசுமல்ல நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த உலகில் வாழும் அனைத்து ஜனங்களுக்கும் பல பாஷக்காரர்களுக்கும் பலவிதமான கவலைகள் உண்டு கவலை இல்லாத மனுஷர்கள் இருக்கவே முடியாது என்றாலும் கவலை நிச்சயமாக விடுதலை பெறும் வழிமுறைகள் உண்டு என்பதை பற்றி இப்பொழுது புதிய சிலைமையின் தலைமையும் அப்போ பாஸ்டர் ஜெயசுதாசன் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்ற யாவரும் கேட்டு நீங்களும் எங்களோடு கிறிஸ்துவோடு ஐக்கியம் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இல்லையிலா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமண்டாவதாக நம்ம மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருச்சபையாய் தேவனுடைய பரிசுத்தன்னதானத்தில் ஆண்டவரை மீண்டும் தொடர்ந்து கொள்ள தேவன் வந்த நிலக்கிறப்பாக நம் ஆண்டவர் சுதந்திர்புமாக இல்லையிலா நான் விழுந்து போகிற போல ஆதாமின் சந்ததிகளாய் தேவன் இல்லாதவர்களாய் தேவனற்றவர்களாய் நாம் இந்த லோகத்தில் பல விதமான பயமுந்திகளும் கலக்கும் நிறைந்தவர்களாயிருந்தோம் இந்த நாட்களிலேயே நாம் கத்துடை பிள்ளைகளாக மாற்றப்பட்டபடியினால் நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் என்ன என்றால் இந்த லோகத்திலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை செய்யும்படியான கருவியை நாம் இறைவனத்தில் பெற்றுக்கொண்டோம் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அதாவது ஆதி முதற்கொண்டே சாத்தானுடைய திட்டம் என்ன என்றால் தேவன் ஒன்றை சொல்லியிருக்க அவன் அதற்கு மாறாக மணமக்கள் மத்தியிலே இடைபெடுவது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அன்படினால நமது ஆண்டவராகி தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் பயப்படாதே என்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார் பயப்படாதே என்று ஆண்டவராகி தேவன் வாக்கின்றார் பயப்படாது என்றால் நான் இருக்கிறேன் எல்லாவற்றிலிருக்கும் ஆனால் நீ பயப்படாதே நீ கவலைப்படாதே என்று நம்மை பார்த்து இறைவாக்கு இன்று நம்மை பார்த்து சொல்கின்றது அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஹால இலையா நாம் அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நாம் சிந்திக்கிறதும் செயல்படுகிறதும் கவலைப்படுகிறதமான சூழலுக்குள் வருகிற அப்படின்னால நாம் பாதிப்பு உள்ளாகுகிறோம் அப்படினால் கத்தோடைய வார்த்தை இன்று நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறது உங்கள் இந்த வார்த்தை இன்று புரோஜனமாக ஆண்டவரை நான் சொத்துரைக்கிறேன் மத்திய சுசிசம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் கவலைப்படாத என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை ஜீவனும் உடையை பார்க்கல சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவாக்கு மகிமை உண்டாவதாக எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று இந்த ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று இந்த சரீரத்திற்காகவும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டுடைய திருவாக்கு சொல்கின்றது அதாவது நம்மை படைத்த தேவர் பாருங்க உலகத்தில் என்று லட்சிக்கப்படாமல் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் எல்லாரும் என்று உடுக்காமலா இருக்கிறாங்க அதாவது புஷிக்காமலா இருக்கிறாங்க அதாவது மனிதனை படைத்த தேவர் அவருக்கு போஷ்டிப்புக்கும் அவருடைய உழுப்பு உடுத்துவிப்புக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுப்பதற்கு அவர் கடமைப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம் அதாவது பிள்ளைகளுக்கு விசேஷமாயிரம் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீ கவலைப்படாது நான் பார்த்துக் கொள்வன் என்று கத்தல் சொல்லுகிறார் கவலைப்படுகிறதுனால ஒன்றும் ஆகிறது இல்லை இருபத்தி வாசிக்கலாம் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் தன் சரித அளவோடு ஒரு முலத்தை கூட்டுவான் கவலைப்படுகிறதுனால சரீர அளவோடு ஒரு மளத்தை கூட்டவோ குறைக்கவோ மனிதரால் கூடாது என்று நாம் கடகிற கொண்டு வருவது சாத்தானுடைய திட்டம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆவிக்குறி கத்திர பிள்ளைகளாம் தெளிவுடையவர்களாக நாளைக்குழுசி நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் எடுத்து நீங்கள் ஒரு மனத்தை கூட்டவோ குறைக்கோ உங்களால் இயலாது என்று சொல்லுகிறார் சூழ்நிலைகளை உருவாக்குவார் அதுல நாம் தொய்ந்து முகாமல் கத்தொட கத்தர்மையில் உள்ள நம்பிக்கையை உறுதியாக நான் பற்றி வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாச ஜீவியத்தில விசுவாச பரீட்சை என்று ஒன்று உண்டு எல்லாத்துக்குமே பரீட்சை உண்டு அல்லவா பரீட்சை இருந்தால்தான் மேல்நிலைக்கு போக முடியும் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனா அப்படி வரும்போது நாம் கூடாது என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அருமையான சகோதரர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு பெரிய உத்தியோகத்தில இருந்தார் அவருக்கு திடீரென்று வேலை இல்லை என்று கம்பெனி அறிவித்து விட்டது பெரிய சம்பளத்தில் இருந்தார் பெரிய உத்தியோகத்தில் இருந்தார் வேலை என்று அறிவிப்பு கொடுத்தது அவர் இங்க வந்தார் சொல்றோம் அதாவது அவர் அதுல எல்லாம் அவர் தங்கி போகவில்லை அவர் கர்த்தக்காக வாழ்கின்ற ஒரு தேவ மனிதன் கர்த்தனை பற்றி சரியாக அறிந்து கொண்டு வரும் கூட ஆனா அவர் வந்து ஜவம் பண்ணி விட்டு ஐயா என்ன செய்வது இப்படி இருக்கிறது என்று கேட்டார் எபம் பண்ணுவோம் நீங்கள் கற்றிடத்தில் நெருங்க வேண்டும் நான் இன்னும் கற்றரை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் அல்லவா அதற்கு ஒரு பரீட்சை வந்திருக்கிறது இந்த பரீட்சையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் கவலைப்பட வேண்டாம் கம்பேரி நான்கு மாதம் சம்பளம் கொடுத்தது வேலை இல்லாமல் நான்கு மாதம் அவருக்கு சம்பளம் கொடுத்தது அடுத்தபடியாக சொல்லிவிட்டது அடுத்த மாதத்திலிருந்து உங்களுடைய வேலையை நிறுத்தி விடுவோம் நீங்கள் எங்கேயாவது போய் வேலை பார்த்து வேலை கிடைப்பது அரிது ஆனால் அவர் பயப்பட கவலைப்படவில்லை கவலைப்படவில்லை ஆண்டவர் இருக்கின்றார் அறிவித்துவிட்டது வேலை மறுபடியும் எனக்கு முடியாது என்று மேல் அதிகாரிகள் சொல்லிவிட்டார் வேலை போட்டு விட்டார்கள் இன்று அவர் பிலிப்பின்ஸ்ல இருக்கிறார் கம்பீர் விஷயமாக அனுப்பப்பட்டு பிலிப்பீன்ஸ் போயிருக்கின்றார் அருமையான தேவருடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால் வாழ்க்கையில நமக்கு இது கிடைக்காது வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியாது இந்த வாழ்க்கையில தப்ப மாட்டோம் இதை எப்படி சமாளிப்பது என்கிற இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமா கவலைப்படக்கூடாது கவலைப்படாத ஆண்டவர் இருக்கின்றார் அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும் கவலைப்படுகிறது மனிதனுடைய வாழ்நாள் குறுகி போயிவிடும் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது அப்படி இல்லாதபடி இருபத்தி எட்டாவது செய்யலாம் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் சூழல் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லாமல் அவைகள் உழைக்கிறதும் என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அர்ப்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலை போடப்படும் காட்டுப்பு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அனப்டாவது அதாவது எண்ணத்தை உடுத்தோம் என்று கவலைப்படாதீர்கள் ஆதி மனிதனை உண்டாக்கி அவருக்கு ஒரு உடை கொடுத்திருந்தார் என்னோட தேவ மகிமையான உடை தேவ மகிமையை அவருக்கு உடையாக கொடுத்திருந்தார் என்று நாம் காணுகிறோம் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்த போதிலும் நிர்வாகிகின்ற அந்த மகிமின் சரீரத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள் அவர்கள் அப்படி இது விட்டுவா அப்படியே அந்த மகிமை தேவ மகிமை அவர்களுக்கு வஸ்திரமாக அவர்களை மூடி இருந்தது என்று நாம் காணுகின்றோம் அவர்கள் தேவ கட்டளை என்று மீறினார்களோ அன்று அந்த மகிமை அந்த வஸ்திரம் அவர்களை விட்டு எடுபட்டு போய்விட்டது என்று நாம் காணுகின்றோம் போதிலும் அவர்களுக்கு விட்டுவிட மாட்டார் உடை கொடுப்பார் காட்டுப்பவனித்து பாருங்கள் வர்ணனை பாருங்கள் ஒரே பூவில் விதமான அதாவது கலர்கள் சாலமனை போல அதாவது ஆடம்பரமாக வாழ்ந்து அனுபவித்தோரும் ஒருவரும் இல்லை அந்த சாலமோன் கொண்டு இந்த காட்டு புஷ்பங்களை போல உடுத்து வைத்தது இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது அப்படினால் நாம் தேவருடைய பிள்ளைகள் அலையலுயா நம்மை உடுத்துவிப்பது எவ்வளவு நிச்சயம் அலையலு நாம ஆதாமின் சந்ததிகளாக துணி உடுத்திருந்தாலும் நிர்வாணிகளை போல இருந்தோம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் ரஷ்வசனத்தை என்ன தேவையோ அவைகளெல்லாம் போதுமானவராக இருக்கின்றார் இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் பெருமைக்காக அடிக்கடி சொல்லுகின்றது இல்லை எங்களுடைய ஊழிய காலத்தில் நாங்கள் இந்த நம்பிக்கையில் தான் இந்த ஊழியத்தில் இறங்கினோம் மற்றபடி எவரையும் யாரையும் நம்பி இந்த ஊழியத்தில் இறங்கவில்லை இந்த உடைக்காக நாம் கவலைப்பட்டதே இல்லை அருமையான தேவையில்லாமல் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச பாதையில் நடத்தினார் உடைக்காக நாம் கவலைப்படுகிறவர்கள் அல்ல ஆண்டவராக சொல்லுகின்றார் ரோடு பகுதிக்கு ஊத்திற்கு போயிருக்கும் அங்கே ஒரு அருமையான நம்முடைய ஊழிக்காரர் எங்களுக்கு ஒரு ஜோடி நாளுக்கு ஒரு ஜோடி டிரெஸ் எடுத்துக் கொடுத்தார் அதை ரொம்ப சந்தோஷமாக வாங்கி கொண்டோம் அதாவது மாற்றிக்கொள்வதற்கு இன்னொரு ட்ரெஸ் ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று எண்ணி அவைகளை ஜபம் பண்ணி வாங்கி வாங்குகிற ஜபம் வாங்கி ஜபம் பண்ணும் போது சொன்னார் இதை கொண்டு போய் பொன்னையடியில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து என்று சொன்னார் அருமையான தேவருடைய பிள்ளைகளை ஆண்டவராகி தேவர் நம்மிடத்தில் கேட்பது அதாவது கொடு என்று சொல்வது நம்மை தரித்திரராக விட்டு விடுவதற்காய் அல்லது நம்ம இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு நம்மை வெறுமையாக அனுப்புவதற்கு அல்ல நம்மை நேர்மைப்படுத்துவதற்காக ஆண்டவர் அப்படி செய்கின்றார் அப்படியே நாம் செய்தோம் ஹலோ அப்படியே மனதிலே ஒப்பு கொடுத்தோம் அப்படியே கொடுத்து விட்டு நாங்கள் ஊழியர்கள் ஜவுளி போட்டன இருக்கிறது கேட்டவங்க என்ன என்று ஆரல்வாய் மொழியிலே ஒரு சகோதரன் அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டிய பொருள்கள் ஜவுளிகள் எல்லாம் வாங்கி வாங்கி பில் போடும் போது அவையோடு பேச ஊழியக்காரர்களை என்று சொல்லி அப்படி இருக்கும் ஊக்காரர்களுக்காக டிரெஸ் வாங்கி வந்திருக்கிறார் உங்களுக்கு கொடுக்க முடியாத சொல்லிட்டு போனார் என்று சொன்னார் நாங்கள் அதை உழைத்து பார்க்கும் அங்கே அவர் வாங்கி கொடுத்த ஒரு சாதாரணமான உயர்ந்த காட்டன் உயர்ந்த துணிகளை வாங்கி வைத்திருந்தார் கவலை பாரு இடங்குள்ளேன்றி அதனால் என்னை சோதித்து பாருங்கள் தேவனாகி கருத்தர் சோதித்து பாருங்கள் கொடுக்கிறாரா பார்ப்போம் சோதித்து பாருங்கள் எனக்கு எது வைப்பதற்கு இடம் இல்லை துணிகள் அப்படியே பழமடைந்து ஜோடி ஜோடியாக குவிந்து கிடக்கிறது இடத்துல இருந்து சேலத்திலிருந்து ஒரு மாஸ்டர் வந்தா அவருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்க கொடுக்க கொடுக்க அது குறையாமல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது உடைக்காக கவலைப்படாதீர்கள் உடைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் திருவழாய் மொழி போருகின்றார் அல்லையிலோயா அன்படி எல்லாருமே அந்த தேவன் என்பது சாத்தானால் உண்டாகிற ஒரு பெரிய தீமை என்று வேதம் சொல்லுகின்ற து தேவனுக்கு மயி உண்டாக அறுபத்தி முப்பத்தி ஒன்றாவது செய்யலாம் ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடைப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இது வந்து தேவனை அறிந்தவர்கள் கவலைப்படுகிற காரியமாயிருக்கின்றது என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் கவலைப்பட வேண்டியது முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் அதோடு சேர்த்து உங்களுக்கு உணவு வேண்டுமா குடிக்கிறதுக்கு வேண்டுமா உண்டுமா நிறைவாக கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார் அருமையான தேவ பிள்ளைகளே கவலை என்பது சாத்தானால் உண்டாகிற ஒரு பெரிய தீமையாக இருக்கின்றது அப்படினால் கவலைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று ஏதும் சொல்கின்றது நம்முடைய காலத்தில் அதாவது நிறைய அனுபவங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இதுல தேறினவர்கள் என்று பெரியவர்களாக இருக்கின்றார்கள் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அறிவுபடைத்தவர்கள தெய்வ அறிவுபடைத்தவர்களாக இருக்கிறார்கள் அநேகர் தோல்வி அடைந்தவர்களும் உண்டு என்பது நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் அதாவது நம்முடைய ஊழியம் ஒன்று துரசாமியபுரம் என்ற பகுதியில் இருக்கிறது அதற்கு அடுத்த ராயகிரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே ஒரு பெரிய ஒரு இந்து குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் சந்திக்கப்பட்டார்கள் சந்திக்கப்பட்டு திருச்சபையோடு அவர்கள் பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள் இதுல ஒரு பையனை தமிழ் பண்டிட்டு படிக்க வைத்தார்கள் குடும்ப கஷ்டத்தை மாற்றுவார் என்று எதிர்நோக்கி இருந்தார்கள் அவனுக்கு வேலை கிடைக்கும் அப்ப அதுக்குள்ளாக அவங்களுக்கு கிறிஸ்தவள் வந்துவிட்டார்கள் வந்தபோது அந்த பையன் அடிக்கடி சொல்லுவான் மாஸ்டர் சொல்ல வேலை கிடைக்கல குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு அடிக்கடி எனக்குள்ளே தற்கொலை பண்ணிடு போல வருது தற்கொலை பண்ணிவிட்டால் குடும்பத்துக்கு தீமை அதிக தீமை செய்கிறாய் அல்லவா தற்கொலை பண்ணிவிட்டால் ஆன்மா இங்கே போகும் தற்கொலை பண்ணிக்கிறா நரகத்தில் குதிக்கிறவன் ஆகிவிடுவான் நீ தற்கொலை செய்யாது உனக்கு வேலை நிச்சயமாய் கிடைக்கும் என்று அநேக துஷ்டான் நாங்களை சொன்னோம் அதாவது சாத்தானுடைய வேலை என்ன என்றால் நாளைக்கு உனக்கு வேலை கிடைக்கிறதாக இருக்கும் இன்றைக்கு கவலை வாழ்க்கையை முடிவடை செய்து விடுவார் என்று சொல்லப்பட்டது அவமானம் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் அவன் குளிக்க போனான் அந்த அம்மா ஆட்டத்தில் குளிக்க போறேன்னு சொல்லிவிட்டு போனான் குளித்து வந்தான் வந்த அம்மா சாப்பிட சொன்னார்கள் சாப்பிட சொன்னால் தாயார் இடத்துல சொன்னால் நான் போய் வீட்டுக்கு ரெண்டு வீடு இன்னொரு பழைய வீடு இருக்கிறது அங்கே போய்விட்டு வந்து சாப்பிடுகிறேன் என்று அங்கே போய்விட்டான் அங்கே போய்விட்டு வருவான் என்று எதிர்பார்த்தார்கள் காணவில்லை கொஞ்சம் இடத்துல போஸ்ட்மேன் வந்தார் நீள கவர் லெட்டர் ஒன்றை கொண்டு வந்தார் பசங்களெல்லாம் ஓடி வந்தான்னு பேர் என்னவண்டு அப்படினால அவனுக்கு வேலைக்கு ஆர்டர் வந்துவிட்டது என்று எல்லோருக்கும் நிச்சயம் உண்டாகி இப்போ நல்லால ஓடி வந்தார்கள் அந்த லெட்டரை கொடுத்ததும் தாயார் சொன்னார்கள் உடைத்து பாருங்கப்பா அது என்ன லெட்டர் என்று பார்த்த உடனே அவனுக்கு வேலைக்கு பக்கத்து கிராமத்தில் பக்கத்து ஸ்கூலில் வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கின்றது உடனே போய் சொல்லப்பா அவன் அந்த தூங்கி அந்த வேலை ரொம்ப சங்கடப்பட்டா இப்போ கவலையில் போய்ட்டு சாப்பிட வரல நாங்கள் படத்திருப்பாங்கன்னு எழுப்பிட்டு வரேன் உள்ளே லாக் பண்ணி இருக்கிறது வீட்டை உள்ள லாக் பண்ணி இருக்கிறது கதவு தட்டி பார்த்தார்கள் கதவு திறக்கவில்லை திருப்பி கதவை தட்டினார்கள் ஒரு ஏரிச்சாடி கதவு உடைத்து உள்ளே போனால் ஒரு ஃபேன்ல தொங்கி கொண்டு கிடக்கிறார் இறந்து போய்விட்டார் வேலைக்கு ஆர்டர் வந்து விட்டது ஆள் இல்லை அருமையான தேவையான பிள்ளைகளே சாத்தார் கவலைப்பட வைக்கிறவன் தேவன்ற பிள்ளைகளை அதாவது சீக்கிரமாக உலகத்தோடு பிரிப்பதற்கு அவன் செய்கிற பெரிய ஒரு தந்திரம் இதுவாக இருக்கின்றது ஆனப்படினால நம்முடைய வாழ்க்கையிலே கவலை என்று ஒன்றை கொண்டு வரும்போது இருக்கின்றார் அலையிலேயா இந்த வியாதியா இந்த கடன் பிரச்சனையா இந்த வேலை இல்லாத திண்டாட்டமா என்னுடைய வாழ்க்கையில் அதாவது மற்றும் பல சூழலைகள் என்னை நெருக்குகிறதா ஆண்டவர் இருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்வார் அவனே அவர் என் விடுதலை என்ற இந்த நம்பிக்கையோடு கவரைகளை என்ன செய்ய வேண்டும் நம்மை ஒட்டி நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார் அதற்காக நான் ஆண்டவர் செலுத்துகிறேன் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் காட்டு புஷ்பங்கள் காலில பூத்து மாலில் வெயில் உஷ்ணவற்றோடன வாடி போகிற இவைகளுக்கு இந்த மகிமையை கொடுப்பேன் என்றால் உங்களை உடுத்துவிக்க மாட்டேனா உங்களை நான் போஷிக்க மாட்டேனா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே ஒரு சம்பவத்தை பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது ஒரு வாசிங்க வாசிக்கலாம் காகங்களை கவனித்து பாருங்கள் காகங்களை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் அவைகளுக்கு பண்ட சாலையாசலையும் இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்போட்டுகிறார் அவைகளையும் தேவன் பிழைப்போட்டுகின்றார் பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் கவலைப்படுகிறதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒருமுளத்தை கூட்டுவான் மிகவும் அற்பமான காரியம் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் காகங்களை கவனித்து பறவைகளை கவனித்து அவைகள் விதைக்கிறதும் வீடும் இல்லை அவைகள் எங்கேயோ குடுகட்டி குடியிருந்து வாழ்கின்றது என்று நாம் காண படைப்போட்டுகிறேன் பெயர்ந்துடும் பாருட நிலத்திலும்டம்பிக்கின்றது இது ஏகப்பட்ட காய்கள் காய்த்த சரி இது கொஞ்சமாவது நான் பலன் இதில் எடுக்கலாமா என்று நினைத்தால் ஒன்று ஒன்று ஒன்று எடுக்க முடியாது அவைகளை இந்த ஏரியாவில் உள்ள அத்தனை அணில்களும் அவைகளை சாப்பிட்டு விட்டு அவைகளை கிளை போட்டுவிடும் யார் என்ன செய்ய முடியும் தேவன் அவைகளை பிடை போட்டுகிறார் உரிமையாக எங்கே அவைகளுக்கு தேவையாக அங்கே போய் அனுபவித்துக் கொள்கிறார்கள் அப்படி இருக்கும் போது அது அற்புதாகிய இவைகளுக்கு நான் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யும் போது உங்களுக்கு செய்ய மாட்டேனா என்றுலாது கவலைப்படாதீர்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் இந்த ஜீவனுக்காக கவலைப்படாதீர்கள் இந்த உடம்பை மறக்கக்கூடிய உடைக்காக கவலைப்படாதீர்கள் அவைகளெல்லாம் நான் செய்வேன் ஹெலையலுயா இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று வேண்டியவைகள் என்பதை நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்கள் பரமபிதா அறிந்திருக்கின்றார் ஒவ்வொரு காலையில் நான் ஜெவம் பண்ணுகிற போது அப்படித்தான் ஒவ்வொரு சபை நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெவம் போது அதை தான் நான் சொல்லி ஜவம் அணுகிறது ஒவ்வொரு நாள் காலையில இந்த காலையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிவீர் கேட்பதற்கு முன்னுமே உங்கள் தேவைகள் என்னது என்பதை உங்கள் பரவ வீதம் அறிந்திருக்கிறாரு என்று சொல்லி இருக்கிற இந்த காலையில் உங்களுடைய பிள்ளைகள் எதற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்ப்பு என்ன குறை என்பதை நீர் அறிவீர் சுவாமி அவைகளா நீர் அருண் வேண்டும் என்று காப்பாற்றி வருகின்றார் அதற்காக நன்றி நம்முடைய உள்மனதில் இருக்கிற கவலைகளை நாம் மறந்துவிட வேண்டும் பிள்ளைகள் மனைவி அல்லது குளக்கேடுகள் இருக்கின்றதா ஜபம் பண்ண வேண்டும் நேற்று ஜபம் பண்ணும் போது அங்கே தேவருக்க செய்வார் அங்கே தேவன் பேசுவார் அதற்குரிய சூழலை கற்றர் உருவாக்குவார் என்று இருக்கிறது ஆனால் இப்படி நான் அருமையான கட்டிடப்படையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் ஆண்ட நாம் சொல்ல நம்பிக்கையாக இருக்க வேண்டும் சொ கொண்டு போட்டும் நம்பிக்கைய கண்ணால் ஒரு நாள் அவரை காணுவேன் பிறருடைய கண்ணையை பார்த்து அவர் பிறர்கள் காட்சி தரிசனம் கண்டு இன்னாரை பற்றி கண்டேன் என்று சொல்வதல்ல நான் பார்ப்பேன் என்று எல்லாம் அழிந்து போற பிறகும் அழகி போற பிறகும் அந்த நம்பிக்கையிலே கவலைப்படாமல் பிறருக்கு ஆலோசனை அளவுக்கு பக்தர்கள் இருந்தார்கள் அருமையான கத்தளை பிள்ளைகளே இந்த நாளிலே கத்துடைய என்ன சொல்லுகின்றது கவலைப்படாதீர்கள் என்று கத்துடை வார்த்தை பார்த்து சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மயிமை ஒன்றாவதாக இரண்டாவதாக நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தை ஒருவர் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உள்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி அதனால் பல நற்று போகிறார்கள் கவலை கவலை வந்து நாங்கள் இதுவரைக்கு பெற்றிருக்கிற வேத வாக்கியங்களையும் இதுவரைக்கும் நாம் கை அனுபவித்திருக்கிற சத்தியத்தையும் நெருக்கி போடும் நெருக்கி போட்டு என்று வேதம் சொல்லுகின்றது சொல்லுவேன் அடிக்கடி எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் ரொம்ப நிற்கப்படுகிற காலத்தில் என்னுடைய தோட்டத்தில் இந்த நேந்திரம் ஏற்ற வாழ போட்டிருந்தது அப்பறம் அது நிறைய கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அந்த விவசாயம் செய்யப்பட்டது செய்யப்பட்டு நல்ல கொழு குழந்தை அது வளர்ந்தது வளர்ந்து கொலை வரக்கூடிய ஸ்டேஜ் வந்தது நல்ல பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் அவ்வளவு பொய்க்கதராக வந்துவிட்டது உள்ள எந்த காய் ஒரு பிஞ்சு ஒன்றும் கிடையாது வெறும் பூவாகவே வந்து அது வாழை எல்லாம் வெச்சு பூவாக வந்து அது பலனற்று போனதே நாம் கண்டோம் எவ்வளவு பெரிய ஏமாற்றும் பாருங்க எவ்வளவு பெரிய கவலை உண்டாகும் ஆனால் அது உலகத்துக்கு நாம் கண்ட இந்த அதே மாதிரி அதாவது மனித வாழ்க்கையில் அதாவது இதுவரைக்கும் கை அறிந்து கொண்ட சத்தியத்தை கவலை என்று அது வந்து நெருக்கி போட்டு மனிதனை பலனற்று போக செய்யும் என்று வேதம் சொல்கின்றது எவ்வளவுதான் அவர்கள் கத்தர்கள் வளர்ந்திருந்தாலும் சத்திரம் பார்த்துக் கொண்டே இவருக்கு இந்த பிரச்சனையில் ஒரு கவலை கொடுத்து அந்த கவலை நம்பிக்கை அவனில் இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள அறிமுத்திருந்து தள்ளிவிடலாம் என்ற நிலையில் கவலை கொண்டு வருவான் கவலை என்ன செய்யுமா நெருக்கி போட்டு பலனுக்குப் போக செய்யும் என்று வேதம் சொல்லுகின்றது அறுபடியாத கவலை என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டால் கொண்டு போவார்கள் டாக்டர் என்ன சொல்லுவார் என்றால் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டு என்னமே கவலைப்படாதீர்கள் கவலைப்பட்டால் மறுபடியும் வரும் மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக்கு அதிகமாய் வருவது ஆயுஷ நாட்களை போக செய்கிறான் என்று நீதிமொழி பக்தனாகிய பிரசங்கி எழுதும் போது நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தில் அவர் எழுதுகிறது நாம் இங்கே காணுகின்றோம் மனுஷனுடைய மகிழ்ச்சியாக்கும் அதாவது துர்ச்செய்திகளை கொடுத்து அதாவது வார்த்தைகளை கொடுத்து அவரு என்ன செய்வார் அந்த வசனம் நொறுக்கு நெருக்கி நெருக்கி நெருக்கி ஒடுக்கி அவர்கள ஹார்ட் அட்டாக் என்ற வியாதியை அது உண்டு பண்ணுகிறது என்று கற்றுடைய வேதம் சொல்லுகின்றது அருமையான தேவையப்படுக கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று தேவையான திருவிழாக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றது கவலைப்படாதீர்கள் என்ன பிரதர் சோர்வா இருக்கிறீங்க குடும்பம் வந்தாங்க நீங்க என்ன ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது வாழ்க்கை குறித்து சிந்திக்கிற ஐயா உலக நடைமுறைகளை பார்க்கும் போது நம்முடைய பீச்சர் எப்படி இருக்குமோ என்ற ஒரு எண்ணத்துல ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கடவுள் இருக்கிறார்கள் அல்லவா அதாவது பிள்ளையோ புருஷனோ அண்ணனோ தம்பியோ குடவுளர் யாரோ அவர்கள் எல்லாம் அதாவது மாறி மாறி போயிடுவார்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல நிரந்தரமானவர் ஒருவர் இருக்கிறார் அவர் கடை சுரைக்க நம்மை வல்லவராக இருக்கிறார் மற்றபடி நான் மனிதனுடன் நம்பி இருந்தால் அவர் முந்தி போகிறாரா நான் முந்தி போகிறவர்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கடையில் போதுமானவராக நமக்கு வேண்டியவை செய்வதற்கு வல்லவராக அவர் இருக்கிறார் என்று கற்றுடைய திருவாக்கு சொல்லுகிறபடினாலே கவலை என்பது அதாவது மனிதனுடைய கற்றுடைய வார்த்தையை பதிந்து பலம் கொடுக்காதபடி நெருக்கி போடும் பலமற்றதாக செய்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது கவலை என்று சொல்வது மனிதனுடைய ஒடுக்கிழ்நாளை குறுகி போக செய்கிறதாக இருக்கிறது இந்த வாழ்க்கைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறபடி அருமையான மறந்துவிடுங்கள் ஒரு நாள் ஆண்டவராயிரு மார்த்தால் மரியாள் என்று சொல்லப்படுகிற அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஈடுபட்டு கிச்சன்ல அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொறுக்க மாட்டாமல் இயேசு இடத்துல கேட்கின்றார்கள் ஆண்டவரே என்னுடைய சகோதரி உங்களிடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் விட கஷ்டப்படுகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள் ஏசு கிறிஸ்து வீட்டுக் கொண்டிருக்கிறார் வேலை செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை வேலை செய்ய வேண்டும் ஆனால் ஜப வேலை தேவனை சந்திக்கிற நேரங்களிலே நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் இதுவே நம்முடைய வாழ்க்கையில் கவலையாக ஒரு பொருட்டாக நம்முடைய சபைகளை இதிலே கழிக்கின்றதாக இருக்கக்கூடாது இரண்டாவதாக நமக்குள்ளே இருக்கிற ஒருவர் இருக்கின்றார் என்கிற இந்த மெய் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எதிராக்கு சொல்லுகின்றது நமக்குள்ளே இருக்கிற ஒருவர் சொல்லும் போது என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்க அதிகாரம் நாற்பத்தி ஓராது வாக்கியத்தை நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்று தேவையானது ஒன்று தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் வீட்டிற்கு வந்திருக்கின்றபடியால் அதாவது என்னுடைய பாதத்தில் நான் கொடுக்கின்ற இந்த நல்ல பங்கை அவள் பெற்றுக் நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகின்ற பெற்றுக் கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொள்வது அருமையான குடும்பங்கள் வருவார்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரவில்லை கோயிலுக்கு வரவில்லை என்று சொல்லி வரவில்லை கேட்கும் போது அவர் சொல்லுவார் ஐயா எனக்கு கடன் இருக்கிறது பிரச்சனை இருக்கின்றது நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால்தான் எனக்கு காரியம் நடக்கும் என்று சொல்வார் அதனால் திடீரென்று ஒரு வாரம் வேலைக்கு போக முடியாமல் வியாதிப்பட்டு படைகளாகிவிடுவார் அடிக்கடி வியாதிப்பட்டு படைகள் ஆவார் அதெல்லாம் சொல்லுவோம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் பாதத்தை தேடுவீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் நாள் கணக்காக வேலை இல்லாமல் படைக்க இருக்கிற நீங்கள் ஆறு நாட்களும் கர்த்தனை ஆராதித்து அவருடைய நன்மை நீங்கள் என்று சொன்னால் அதாவது இந்த நஷ்டம் ஏற்படாத அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் நாள் கர்த்துடைய நாள் தேவருடைய பாதத்தை தேடுகிற நாளிலேயும் உங்களுடைய உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டு ஒரு நாள் வேலைக்கு போனால் நூறு ரூபாய் நேரங்களை முடக்கி விடுகின்ற பார்வையில் பிடிக்க ஒரு காரியம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது கவலைப்படுகின்றது ஒன்று அது தேவனுடைய பாதத்தை அணுகுவது அங்கே நீ வரும்போது உருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக சந்திக்கப்படும் தேவைகளை கத்த நிறைவுபடுத்துவார் என்று சொன்னார் அருமையான கத்தளை பிள்ளைகளை கவலைப்படாதீர்கள் கற்றுடைய நாள் என்று சொன்னால் நான் தேவ நன்மை பெற்றுக் கொள்கிறேன் நாள் அந்த நாளிலே உலக காரியங்களுக்காக அவைகளை ஒதுக்கிவிட்டு அவைகளை மறந்துவிட்டு தேவ சமூகத்தை நாம் தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்கிறபடினாலே ஆண்டு வரை நான் சோதனைகிறேன் அலையிலுயா அலையிலுயா ஆனபடினாலே கவலை வரும் கவலையை நாம் சுமக்க கூடாது அதை கட்டுடைய பாதத்தில் வைத்து விட வேண்டும் என்று விரும்புகின்றார் நாங்கள் வந்தவர்கள் அதாவது ஆறு பிள்ளைகள் அவர்களைக் கொண்டு அவைகளெல்லாம் சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன பிள்ளைகளாக காலத்திலேயே அவர்கள் இவைகளை குறித்து கவலைப்படாமல் அவர்கள் தேவனை பின்பற்றி இந்த திருப்பணியை செய்தவர்கள் என்பதற்கு நான் ஒரு சாட்சியுள்ளவனாக இருக்கிறேன் என்று <laughs> கவலைப்படுகிறது அதாவது கர்த்தனுடைய ஊழியத்துக்கு நான் போகிறேன் கர்த்தர் என்று போக சொல்லிவிட்டார் நான் போகிறேன் நான் வருகிற வரைக்கும் இருந்தால் நமக்கு இருக்கட்டும் போனால் கர்த்த கர்த்தில் இருக்கட்டும் அவ்வளவுதான் கவலைப்படுகிறது கவலையை கொண்டு வந்து இறைவனுடைய வேலையை தடுக்க பார்ப்பான் கவலையை கொண்டு வந்து நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தடுப்பான் கவலையை கொண்டு வந்து ஒரு பிரதர் ஆலயத்துக்கு வருவார் எப்பாவது வருவார் பிரதர் போக வாரம் அனந்த மாலத்தில் வந்தேன் அங்கே ஒரு பையனுக்கு சீரியஸா இருக்கு ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னாங்க ரத்தம் கொடுக்க போயிட்டேன் அப்போ அதை விட கோயிலுக்கு வரதை விட அது மேலான காரியம் அல்லவா அந்த ஜீவனை காப்பாற்றுவது என்று அடுத்த இதே மாதிரி என்ன ஒரு பிரச்சனை வரும் என்ன அங்கே போயிட்டேன் ஆனால் எப்படி நாள தேவனுடைய பிள்ளைகளை கத்தராய் தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது அதாவது இந்த காரியங்கள் நமக்கு முக்கியமல்ல நாம் தேவனுடைய காரியங்களுக்காக இடம் கொடுக்கும்போது ஆண்ட ஒரு விவைகள் எல்லாம் நமக்கு நேர்த்தி ஆக்கி தருவார் இப்படி நாங்கள் ஊழியத்துக்கு போய்விட்டு கொஞ்சமாக போய் அதாவது பஸ் சேர்வதற்கு தான் போயிருப்போம் வள்ளியூருக்கு அடுத்து செய்தி செய்திவரும்ியடுப்பதற்காக ஒரு சிறியசான மேற்றரை கொண்டு வருவார் அதிலும் கவலைப்படாமல் நாம் அவர்களை வென்று அதாவது தேவனுடைய பாதையிலே தேவனுடைய திருப்பணியில நாம் ஈடுபடும் போது அவன் தோல்வி அடைந்து போய்விடுவான் என்று நாம் காணுகிறோம் கவலை என்பது சாத்தான் கொண்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் அதில் தான் பிளவுகள் அநேக இடையூறுகள் குடும்பங்கள்ல ஏற்படுகிறதை நாம் காணுகின்றோம் அருமையான கற்றலை பிள்ளைகளை கவலைப்படாதீர்கள் என்று இறைவாக்கு சொல்லிற்று அல்லா நீங்கள் இவைகளுக்காக இந்த சரீரத்துக்காக கவலைப்பட வேண்டாம் அவைகள் வேண்டும் என்று நீங்கள் கேட்பதற்கு முந்தையே உங்கள் பரமபிதாவுக்கு தெரியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலேயா கவலை செய்ய வேண்டும் ஒன்று பேதம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஒன்று பேர் அதிகாரம் ஏழாவது வாக்கியம் அவர் உங்களை விசாரிக்கிறவரு அவரை நம்ம விசாரிக்கிற ஒருவர் இருக்கின்றார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைக்கிற கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் கவலை உங்களை மேல் வைத்து விடாதீர்கள் உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கின்றார் விசாரித்து அப்படியே விட்டுவிடுகிறதல்ல விசாரித்து உங்கள் குறைவைகள் எல்லாம் நிறைவாக்குகிற ஒருவர் இருக்கிறார் அவர் அவங்களை விசாரிக்கிறவர் ஆனப்படுகிறார் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து என்று திருவாக்கு சொல்லுகிறது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் போது மேல் வைக்கிறையா நீர் பொருட்படுத்தும் என்னைவிடும் என்று நான் கேட்கும் போது ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கின்றார் மைமை உண்டாவதாக கவலைகளை அவர் மேல் வைத்துவிடுங்கள் மனிதர்கள் விசாரிக்காமல் இருக்கலாம் மனிதர்களுடைய குறைகளை அறியாமல் நம்முடைய கவலைகளை போக்கு அவர்களுக்கு முடியாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய கவலைகளை போக்குவதற்கு ஒருவர் இருக்கின்றார் அவர் நம்முடைய கவலைகளை நம்மவிட்டு நீக்கி போடுவார் நிச்சயமாகவே கத்தர் சொல்லி இருக்கின்றார் கவலைப்படாது என்று சொல்ல கவலைப்படாதே அவனுடைய தேவை சூழல்களை நான் நீ சொல்ல நீ கேட்க நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகளை மாற்றுவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று இறை வாக்கு சொல்லுகிறபடினால நான் சொந்திருக்கிறேன் தேவனுடைய பிரசுதன ஆபத்திற்கு மைமை உண்டாவதாக அருமையான தேவருடைய பிள்ளைகளே உலகத்திலே மனிதர்கள் பற்பல விதமாக பிறப்பாக நாம் காணுகின்றோம் சிலர் ஐஸ்வர்யவானா இருக்கிறார்கள் சிலர் அவர்களுக்கு அடிமைகளாக வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் சிலர் நல்ல உயர்ந்த படிப்பு படித்து பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறார்கள் சிலர்கள் பறமை அழையாக அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் நான் பார்க்கின்றோம் உலகத்தில் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது ஆனால் கற்றுடைய பிள்ளைகளாகிய நாம் இவைகளை பற்றியும் கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது அலையிலுயா அலையில என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி பல சுந்தனை படுவேன் அதாவது நான் படிக்கிற காலத்துல படிக்க முடியாமல் போய்விட்டது என்னுடைய பெற்றோர்கள் நான் பிள்ளை பையங்களில கடைசுவையனா இருந்தபடினா என்னை ஒரு உயர்ந்த படிப்படிக்க வைக்க வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டார்கள் ஆனால் ஏனோ தெரியவில்லை ஏனோ தெரியவில்லை எனக்கு அது முடியாமல் விருப்பம் இல்லாமல் போய்விட்டது ஆனால் இப்பொழுது பல நாடுகளுக்கு போகும்போது எனக்கு அதை பற்றி ரொம்ப சீக்கிங் ஏற்படுகின்றது பிறருடைய உதவி பற்றி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அந்த இப்படி அங்குள்ள காரியங்கள் கஷ்ட மற்ற இடங்களில் பதில் சொல்ல காரியங்களை சரி பண்ண நமக்கு ஆங்கில அறிவு தேவை ஆனால் அது இல்லை அப்படியே கத்தன் என்னோட பேசும்போது கவலைப்படாதே அதற்கு ஒரு காரணம் உண்டு என்று சொல்கிறார் இப்படி இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு அதாவது ஒவ்வொரு மனிதர்களை யார் எப்படி வைத்து அவருடைய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் அப்படி இருப்பதுதான் அவருடைய நீ குறை அடிமையாக இருப்பதனால் கவலைப்படாது என்று ஒன்று கூறின ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தில் அப்போ சொல்ல சொல்லும் போது அதாவது அடிமையாக இருக்கிறதற்காக கவலைப்படாது முடியுமானால் நடக்கட்டும் அடிமையாக நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாது கவலைப்படாது கூடுமானால் பிரச்சனை இல்லை நல்லதுதான் அடிமையாக இருப்பதனால் கவலைப்படாது இப்போ நாம என்ன அறிகிறோம் பாருங்க ஒரு மனிதன் அதாவது பெரிய ஆளாக இருந்து அவர் கத்தருக்கு உள்ளாக கத்தருக்குள்ள சரியாயில்லாட்டால் என்ன பிரயோஜனம் ஒரு மனிதன் ஏழ்மையாக அதாவது பொறுப்பற்றவனாக அவன் இருக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய சாக்கியம் அவன் எப்போதும் கர்த்தடத்தில இருக்கலாம் எப்போதும் கர்த்தடத்தில பேசி கர்த்தருக்கு பிரியமானது இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பு வரும்போது அவன் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும் எல்லா காரியங்களையும் சமாளிக்க வேண்டும் அவருடைய எப்பொழுதுமே எதுவொன்று அவனுடைய வேலை செய்து கொண்டேதான் இருக்கின்றது ரெஸ்ட் இல்லை இப்படிதான் அவன் இருக்கிறான் அவர் அடிமையா இருக்கிறதுனால கவலைப்படாதே என்று கத்தர் சொல்லுகிற கர்த்த நிலையில் வைத்திருக்கிறாரா கவலைப்படாதே நீ எப்படிப்பட்ட நிலையில் ஒரு தாழ்வான நிலையில் இருக்கிறாயா கவலைப்படாது நான் சொல்லுகின்றேன் கூலிக்காரர்கள் கொஞ்சம் பேர் ரோட்டு வேலை வச்சு ரோட்டு வேலை போடுற வேலை இந்த வேலை செய்துட்டு மத்தியானம் சாப்பிட பிறகு பக்கத்தில் ஒரு பெரிய படக்கார பெரிய ஒரு பங்களாக இருக்குது அங்கே தண்ணி வசூலாக இருக்குது அங்கேயே போய் இவர்கள் சாப்பிட்டுட்டு வந்து பழையப்படி இந்த ரோட்டில் மண்வொட்டி தலையில் வைத்து படுத்து அப்படியே தூங்கிடுவாங்க ஒரு மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் வேலை வச்சுவாங்க அந்த வீட்டுடைய ஓனர் அவர் பெரிய ஈச்சர்ல அப்படியே படுத்திருக்கிறார் அப்போ இவங்க போகும்போது ஒரு நாள் தாங்க முடியாமல் சொல்லியிருக்காங்க கடவுளியை இப்படி படைத்தார் அது பாருங்க நாம பகல் புறாது நடந்து இந்த மண்வட்டியை நான் வேலை செய்து கூழ் கூட குடிக்கிறதுக்கு நமக்கு சரியான ஆகாரம் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே அவர் பாருங்க நான் பார்க்கும்போதெல்லாம் சேரில் அப்படியே படுத்து கிடக்கிறேன் வேலையும் இல்லை ஜோலியும் இல்லை வீட்ல பாருங்கள் இவ்வளோ பெரிய பங்களா இவ்வளவு பெரிய வசதி சுற்றி ஏகப்பட்ட காருகள் வாகனங்கள் வேலைக்கார்கள் என்று ஒரு நாள் இவர்கள் பேசுறத காதல் விழுந்து அவர் அப்படியே படுத்திருந்தார் சாப்பிட்டுட்டு திரும்பும் போது கை காட்டி கூப்பிட்டார் இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது அதனால் போனாரு நாளைக்கு எங்க வரக்கூடாதுன்னு சொல்லிவிடுகிறாரு போனாரு போன உடனே தம்பி உட்காருங்க பயப்படாதுங்க நீங்க நினைக்கிறீங்க நான் வந்து ரொம்ப சோசா இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் நீங்க தான் சோசா இருக்கிறீங்க நான் எனக்குள்ள பேசிக்கொள்ளுகின்றேன் நீங்கள் பகல் முழு வயலந்து வேலை செய்கிறீங்க இந்த கூழ குடிக்கிறீங்க ரோட்டில் போய் அதாவது தலையணை தலையாணையும் கிடையாது உங்களுக்கு மத்தியம் கிடையாது ஒன்றும் கிடையாது பாயம் கிடையாது அந்த வெறுந்தலையில் மம்படி தலையில் வச்சு தூங்குற அப்படியே சொர்க்கத்தில் மாதிரி தூங்கிடுவீங்க தூங்கி ரசத்துகிட்டு வேலை செஞ்சு அருமையாக இருக்கிறீங்க நான் பாருங்கள் ஏன்னா இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் நடக்கிறேன் தூக்கமாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்கிறது பஞ்சிமத்தில தான் படுத்திருக்கிறேன் ஒரு இழைப்பாரு அதாவது வீடு நிறைய பொருள்கள் ஆஸ்திகளை வைத்திருக்கிறேன் பார்த்து பார்த்து சுத்தரோதப்படுகிறேன் ஒன்றையும் சாப்பிட இயலாது இப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிற தம்பி நீங்க தான் பாக்கிவானுங்க என்று சொல்லி அவர் அனுப்பினாரான் அருமையான தேவருட பிள்ளைகளே தேவ நம்மை வைத்திருக்கிற நிலைமையிலே நாம் கவலைப்படாமல் வாடுவோம் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் கர்த்த அதாவது இந்த லோகத்தில் எது ஒன்றை ஆலயமாக தெரிந்து கொள்ளவில்லை நம்மை அற்ப மனிதர்களாக நம்மை அவருடைய ஆலயமாக அவர் தெரிந்திருக்கின்றார் நம்முடைய அவயங்கள அவருக்குகந்த மாற்றி இருக்கின்றீர்கள் என்று வாசிக்கலாம் நம்முடைய அறிவு எப்படி இருக்க வேண்டும் தேவன் நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது என்கிறத எண்ணி அதாவது நம்முடைய வீட்டுகள் நம்முடைய பணக்கார தாவப்ப நம்முடைய வீட்டுக்குள்ள இருந்தா கவலைப்படுவோமா கவலைப்பட மாட்டோம் வானத்தை முடிவுண்டாக்கிற சர்வரமுள்ள தேவனாய கருத்தர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார் என்ற அறிவுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் சொல்லுகிறது வாசிப்போம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமா இருக்கிறது உங்களுடைய சரீரமானது தேவத்தில பெற்றதும் நீங்கள் அதாவது உங்களில தங்கியிருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய உங்களுடைய இருக்கிறீர்களா என்று கட்டடை வார்த்தை சொல்கின்றது கோயில் தேவன் குடியிருக்கின்ற ஆலயமாக தேவன் நம்முடைய சரீரத்தை தெரிந்திருக்கின்றார் அனைபடினாலே நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்குள்ளே தானே இருக்கிறேன் அதாவது உங்களுக்குள்ளே நான் என்னுடைய ஆலயமாக தெரிந்து கொண்டு உங்களுக்குள்ளே நான் குடியிருக்கின்றபடியால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கவலை ஆசிரியவர் அவரிடத்தில் எல்லா சம்பத்தும் இருக்கின்றது அவர் என்னுடைய வீட்டில இருக்கின்றார் என்று தகப்பன் மேலுள்ள நம்பிக்கையில் அந்த பிள்ளைகள் தன்னுடைய கவலைகளை தன்னுடைய பிரச்சனைகளை மறந்து விடுகின்றது போல நமது ஆண்டவராகிய தேவ நமக்குள்ளே இருக்கிறது நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் ஆனபடினால் போது இந்த சரீரத்து ஜீவனுக்காக இதனுடைய போசிப்புக்காக இதனுடைய உடைக்காக நான் என் கவலைப்பட வேண்டும் என்ற இந்த அறிவுடையவர்களாம் இருக்க வேண்டுமாம் தேவனுக்கு மிமை உண்டாவதாக நமக்குள்ளே நம்முடைய தேவைகளை அறிகின்றார் அறிந்து அன்றன்னைக்கு உலகத்து பிரகாரமான தகப்பன் காலை விழுந்தவுடனே அம்மா இன்னைக்கு காலை ஆகாரத்துக்கு என்ன வேணும் உனக்கு இன்னைக்கு என்ன வேணும் எவ்வளவு வேணும் என்ன என்னை கேட்கிற வழக்கம் நான் பார்க்கின்ற நாம அவைகள் என்ன செய்கிறோம் அறுபடியால அப்படி போல அதாவது அதை விட பொன் மடங்காக நம்முடைய பரமப்பிதா பரமப்பிதா பரசுத்தாவியானவர் நமக்குள்ளே தங்கியிருந்து எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் கவனிக்கிறார் அவர் சும்மா நமக்குள்ளே இருக்கவில்லை நமக்கு அந்த அன்னிய பாச மட்டும் வரல அவர்கள் பர்லகத்தினை கொண்டு போவதற்கு நமக்குள்ளே இருக்கவில்லை உலகத்தில் வாடுகின்ற வரைக்கும் தேவைகள் என்னவோ அவைப்பதற்காக பெற்றிருக்கிற இந்த சரீரம் நம்மளுடைய தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிற அறிவோடு நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் கவலைப்படக்கூடாது இந்த அறிவை உடையவர்களாகி நாம் சரீரத்தை அவயவங்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டுமான் அதாவது சரீரத்திலே பாவம் ஆளாதபடி தீமை பிரவேசிக்காதபடி இந்த சரீரம் எப்பொழுதும் தேவருக்கு உகந்த ஆயுதமாக அது அவயவங்களாக இருக்கும்படி நாம் கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டுமான் வருஷுத்தாய் பெற்றுக்கொண்ட பிறகும் வாழ்க்கையில் புதிதாய் வந்து ஒருவர் கேட்கிறார் என்னிடத்துல இவர்களெல்லாம் கேட்டால் இருபது வருஷம் முப்பது வருஷம் சபையில் இருக்கிறேன்னு சொல்கிறார்களே பாவரிக்கை செய்யும்போது நீண்ட பாவரிக்கை பழைய விசுவாசிகளும் செய்கிறார்களே அப்படின்னால் இவர்கள் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்களா என்று புதிதாய் வருகின்றவர்கள் நம்மை பார்த்து அப்படி செய்கிறார்கள் பாவம் செய்கிறதா கிறிஸ்துவ வாழ்க்கையா அப்ப கடைசரைக்கு பாவம் செய்து கொண்டேதான் இருக்க முடியுமா இல்லையா விரும்புகின்றாரா என்கிற கேள்விக்குள்ளே எழும்புகிறது அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற காரியம் எத்தனை மீட்டிங் நான் அத்தனை மீட்டிங்ல நான் பாவரிக்கை அப்படினாலே பாவரிக்கை செய்கிறது பாவ உபதேசம் ஒன்று இருக்கிறது என்பதற்காக பாவம் செய்யணும் கட்டளை கிடையாது பாவம் செய்து விட்டால் உங்களில் ஒருவர் உங்களில் ஒருவர் ஆணாவது பெண்ணாவது பாவம் செய்துவிட்டால் பாவாரிக்கை செய்யணும் என்று வேதம் சொல்லுகிறது அதுக்காக சனிக்கிழமை பாவரிக்கை செய்துவிட்ட ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்து எடுத்துட்டு அப்புறமாக வாரம் பாவம் செய்யணுங்கிறது கட்டளை அல்ல அர்டினாலே இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்னுடைய ஆலயம் என்னுடைய சரீரம் தேவன் தங்கம் ஆலயம் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் ஆறாம் அதிகாரம் ஒன்று இருந்தேன் பதினைந்தாவது வசுரம் உங்க உங்கள் சரீரங்களில் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா உங்களுடைய கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை பேசிய அவயங்கள் ஆக்கலாமா செய்யலாகாதே ஆக்கலாமா இது எவ்வளவு பெரிய ஆடான வார்த்தை எவ்வளவு பெரிய கஷ்டமான வார்த்தை பாருங்க அதாவது மனிதர் இப்படிப்பட்ட பாவம் செய்தால் உணர்வு நினைவு செய்கிறதும் ஒப்பாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அருமையான தேவையே அதாவது ஆண்டவர் தங்கும் ஆலயமாக நம்முடைய சரீரத்தை தெரிந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய அதாவது அவயோகங்கள் நம்முடைய சரீரத்துடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனுக்குரியவைகள்யவங்களிலே பாவம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நிறைவாக்கு சொல்கின்றது புதிய சிலே என்றால் புதிய பேரவை சொன்ன பல போகுமா இல்லை புதிய சிலே அது தேவனத்திலிருந்து இறங்கி வரும் மனவாட்டி மனவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்று யோன் தரிசனம் கிடைத்தது அடிக்கடி சொர்சன மற்றவர்களுக்கு திருச்சபை நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்த ஒரே சரீரத்துடைய அவயங்களாக இருக்கின்றோம் இதுல ஒரு கையோ ஒரு காலோ அசுத்தத்துல மிதித்துவிட்டால் முழு சரீரத்துக்கும் அசுத்தமான பாடகிச ஆரம்பித்து விடும் கெட்ட பெயர் உண்டாகிவிடும் சபையில் ஒரு நபர் தவறு செய்துவிட்டால் முழு சபைக்குமே ஒரு கெட்ட பெயர் தான் ஜாக்கிரதையாக இருக்கின்றோம் அருமையான பிள்ளைகளாகிய சபை தேவருடைய சரீரமாகிய சபையினுடைய அவயவங்கள் அவைகளை ஒவ்வொன்றும் கிறிஸ்துதங்கம் ஆலயம் குடிகொள்ளுகிற இடம் அது ஆலயம் என்று சொல்லி இருக்கிறது இந்த ஆலயத்தை நாம் ரொம்ப கவனமாக பார்த்து வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அது அப்படி காத்து நம்மை பார்த்து கத்த சொல்லுகிறார் என்று சொல்கிறார் அவனுடைய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் எனக்குரியவீர்கள் அதை காப்பாற்றுவது என்னுடைய கடமை அதில் நோய்வாய்பட்டாலும் சரி அதில் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி குறைவுபட்டாலும் சரி அதை சரி பண்ண என்றால் ஆகும் என்று என்னை வாக்கு சொல்லுகின்றது அதற்காக ஆண்டு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கவலைப்படாதே என்று ஆண்டுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்கின்றது அலையலோயா அருமையான காலம் பிந்திவிட்டது என்று கவலைப்பட வேண்டாம் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்கிறது அலையலோயா அலையலோயா கவலை என்று சொல்வது முதலாவது ஏற்படுவது விசுவாச குறைவு நம்பிக்கை இன்மை ஏற்பட்டுதான் அடுத்து கவலையை கொண்டு வரும் ஒரு மனிதனே விசுவாசம் இருக்கின்ற வரைக்கும் கவலைப்படவே மாட்டான் பெற்றுக் கொள்வார் அவரால் என்று அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே அவரை தைரியம் விட்டோம் அந்த நம்பிக்கை என்று குறைகிறதோ அன்று அவனுக்குள்ளே பல பயங்கள் அவரை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும் இதை தப்ப மாட்டோம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் என்று நாம் காணுகிறோம் ஆபரகாடைய சரீரம் சொத்து போன பிறகும் அவருடைய நம்பிக்கையில் அவர் போகவில்லை எலையலுயா அவர் விசுவாசத்திலே விலகினமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகின்றது அப்படியே ஆபரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது அப்படித்தான் வேதம் சொல்லுகின்றது ரோமர்களுமம் நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களை ஒருவர் வாசிக்கிறான் உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவத நம்புகையோடு விசுவாசித்தான் விசுவாசித்தான் கவலைப்படவில்லை பலவீனமா இருக்கவில்லை பலகிரமா இருக்கவில்லை சரீரத்திலே விலகிறான் சரீரம் சத்து அவருடைய கர்ப்பம சத்து போய்விட்டது அவருடைய சரீரம சத்து பலகிரப்பட்டு போய்விட்டது ஆனாலும் விசுவாசத்தில் அவர் பலகிரமா இருக்கவில்லை ஏறக்குறை நூறு வயதுலனா இருக்கும் போது வயதாக இருக்கும் போது போனதையும் அவிசுவாசப்படவில்லை நம்பிக்கை அதாவது கொஞ்சம் கூட இருக்கவில்லை என்று சொல்கின்றது அருமையான கட்டுரைப் பிள்ளைகளை முதலாவது அவன் கொண்டு நம்பிக்கையின்மை விசுவாச குறைவு முதலாவது கொண்டு வந்து அடுத்து இல்லாத கவலைகள் அவர் எதிர்பாக்கி வந்தார் நூறாவது வயதிலையும் பெற்றுக் கொண்டார் என்று நாம் காண்கின்றோம் சொல்லுகின்றது சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் இல்லையிலோயா சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் நித்திய ஜீவனுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் அவங்களுக்கு அதோட கூட கொடுக்கப்படும் என்று இறைவாக்கு சொல்லுகிற முடினாலே ஆண்டவரை நான் சொத்துகிறேன் அலையிலோயா கவலை நம்மளே தேவனுடைய வார்த்தை தங்கி கிரேசியை விட அப்படி நெருக்கி போடும் கவலை என்று சொல்லும்போது நம்முடைய ஆயுசு நாளை குறுக்கிவிடும் இருதயத்தை ஒடுக்கும் ஹயத்தைத்தை ஒடுக்குகிறதுனால மனிதனுடைய ஆயுசு நாள் குறுகி போய்விடும் என்று சொல்லியிருக்கின்றது சாத்தனுடைய வேலையை கொல்லும் அழைக்கத்தானே வருகிறான் மனிதனுக்கு அதாவது எந்த காரணமில்லாத கவலைகளை கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து சமாதானம் இல்லாமல் ஆக்கி விடுகிறான் என்று நாம் காணுகின்றோம் லேலுயா லேலா லேயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நம்முடைய இந்தியா தேசத்தில் ஏனோ தெரியவில்லை ஆனால் வெள்ளைக்காரர்களுக்கு அவர்கள் ரூபிகப்பட்டிருக்கார்களோ படவில்லை அதை பற்றி நான் சொல்லவில்லை அவருடைய முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள் வழி நடந்து போகும்போது நான் லண்டனில் அதாவது நம்ம ரோட்டோடைய நடந்து இந்த பிளாட் நடந்து போகும் என்றால் எதிரையவர்கள் விளைக்காரில் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது எங்கென்னு வந்தாலும் தெரியாது எட்டி பார்த்து ஒரு சிரிப்பும் சிரித்து யூஸ் பண்ணி நம்முடையவர்கள் நம்முடையவர்களை வழியில் போகும்போது எதிர வர்ற எட்டி பார்த்தால் அப்படி ஒரு முறையும் முறைப்பும் முறைத்து கொண்டு அப்படி ஒரு டைப்பாக போவோம் திருப்பியே நாம் பார்த்தோம் என்றால் என்னடாது சொல்வார் அப்படி தான் நம்முடைய இந்தியா தேசத்தில் இருக்கிறது காணுகின்றோம் ஆ தேவனுடைய பிள்ளைகளே மனதில் சமாதானம் இல்லை இந்தியா தேசத்தில் சாத்தா ரொம்ப குடிகொண்டிருக்கிறான் அல்லவா அது அப்படினால சமாதானம் இல்லை அது முகத்தில் தெரியுது முகத்தில் சோப்பாக இருந்தாலும் அந்த மூஞ்சி முழுதும் கற்படைஞ்சு போய் தான் இருக்கிறத நாம் காணுகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு கால அருமையான கட்டடை பிள்ளைகளே மனவாட்டி சொல்கிறார் நான் கற்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறோம் அழகாயிருக்கோம் தேவனுக்கு மயுமை உண்டாவதாக அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் லே இலையா ஹெலே இலோய்யா அதாவது ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்த உடனே ஒரு சோகமாக இருந்தால் கவலையாக இருக்கிறார் என்று கண்டுகொள்கிறோம் ஒரு மாறி இருந்தால் கோபமாக இருக்கிறார்கள் என்று கண்டுகொள்கின்றோம் இதெல்லாம் நாம் பார்க்கின்ற நாம் காணுகின்றோம் அவன் அப்படினாலே நம்மை கவலைப்பட வைத்து நம்முடைய சமாதானத்தை இழந்து போக செய்வது சாத்தானுடைய திட்டம் ஆண்டவர் கவலைப்படாதே என்கிறார் இவன் கவலைப்படு என்று சொல்கின்றான் ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்கிறார் பயப்பட வைக்கிறான் இப்படிப்பட்ட சூழலைக்குள்ளே நாம் இருக்கின்றோம் அன்பால் கற்று சொல்கின்றார் நான் உங்களோடு உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன் இதற்காக புறம்பானவைகளுக்காக கவலைப்படாமல் பரநூகராட்சி தொழில்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள் அதோட வேலை அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும்யா கூட கொடுக்கப்படும் நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம் என்று தெருவாக்கு சொல்லுகிறபடினால் ஆண்டு என்று செலுத்துகிறேன் ஆண்டுபடினால் கத்திய வார்த்தையை நான் உறுதியாக நம்பிக்கொள்வோம் அவள் சொல்லுகின்றார் உங்களுடைய உங்களுடைய இருதயம் உங்களுடைய சரீரம் கத்திய ஆலயம் இந்த அறிவை நான் எப்படி வைத்துக் கொடுக்கும் கத்திரை வீட்டுக்குள்ளே என்னுடைய சரீரத்துக்குள்ளே கொடியிருக்கின்றார் பார்த்தர் எது வொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று பார் இருநூற்றி ஏ தெற்கு சானல் கரை சாலேம் நகர் அனந்தன்